முன்னூற்றி எண்பத்தி ஐந்து அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை ஒருவர் நபி அலிஹு வசல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்தார் அப்போது அவரை கடந்து இன்னொருவர் நடந்து சென்ற போது இறை தூதர் அவர்களே இவரை நான் விரும்புகிறேன் என்றார் அவரிடம் நபி சொல்லாஹு அலிஹிவசல்ல அவரிடம் நீ கூறிவிட்டாயா என்று கேட்டார்கள் ார் அவரிடம் கூறிவிடு என நபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதும் அவரை சந்தித்து நான் அல்லாஹுவின் விஷயத்தில் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறினார் அப்போது அவர் யாருக்காக என்னை நீ நேசிக்கிறாயோ அந்த இறைவன் உன்னை நேசிப்பான் என்று கூறினார் அபோதாவோ ஐந்து